நற்றினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஜூன் அஞ்சு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள்ல தேர்தல் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒன்று மக்கள் தங்களோட தலைவர்களை பிரதிநிதிகளை தேர்வு செய்யற ஒரு உரிமை இது தேர்தல் அப்படிங்கிறது இந்த உரிமை எல்லா மக்களுக்கும் இருந்ததா அப்படின்ட்டு பார்த்தா அது இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆண்களுக்கு இருந்த தேர்தல் உரிமை அப்படிங்கிறது பெண்களுக்கு எக்ஸ்டென்ட் செய்யப்படவே இல்லை இதுல தேர்தல் உரிமை அப்படின்ட்டு நான் சொல்றது ரெண்டு பார்ட் இருக்கு இதுல ஒன்னு ஓட்டு உரிமை அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் அடுத்தது அடுத்த பார்ட் வந்து தேர்தலில் நிக்கிறது அதாவது ஸ்டாண்டிங் இன் எலக்ஷன்ஸ் பெண்களுக்கு தேர்தலில் முதன் முதலா ஓட்டுரிமை வழங்கின முதல் நாடு நியூசிலாந்து அந்த நாடு பெண்களுக்கு கொடுத்தாங்க ஆனா தேர்தல நிக்கிறதுக்கான உரிமை அப்ப வழங்கப்படல அந்த உரிமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலதான் நியூசிலாந்து நாடு கொடுத்தது இப்படி நாடுகள் கொடுக்க தொடங்கின பெண்கள் வாக்குரிமை அப்படிங்கிற விமென்ஸ் சஃபரேஜ் பார்த்தினா ஒரு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட தினம்தான் இன்னைக்கு ஜூன் அஞ்சு எந்த நாடு இந்த அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஐரோப்பாவில் இருக்கிற டென்மார்க் நாடு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட வருஷம் இரண்டாயிரத்தி அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருஷத்துல பெண்கள் வாக்குரிமை சம்பந்தமான அஞ்சல் தலை வெளியிட காரணம் அது அந்த டென்மார்க் நாடு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததோட நூறாவது ஆண்ட குறிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் டென்மார்க் நாடு தன்னோட அரசியலமைப்பு சட்டத்துல பெண்களுக்கு தேர்தல் வாக்களிக்கிற உரிமையை எக்ஸ்டன் அமைஞ்சது ஆயிரத்தி எண்பத்தி நாலு இயக்கம் இந்த இயக்கம் டென்மார்க்ல பெண்களுக்கு வாக்குரிமை தேவை அப்படிங்கறத வலியுறுத்தினாங்க பல போராட்டங்கள் பல நடவடிக்கைகள் ஆனாலும் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி டென்மார்க் பெண்கள் சங்கம் சர்வதேச வாக்குரிமை குழுவோட சேர்ந்து அவங்களோட வாக்குரிமைக்காக இதோட முடிவுல இந்த போராட்டங்களோட பலனா டென்மார்க் சட்டத்தில மாற்றம் செஞ்சாங்க பெண்கள் நகராட்சி தேர்தல்கள்ல ஓட்டளிக்கலாம் அப்படின்ட்டு தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நிறைவேற்றினாங்க டென்மார்க் நாட்டு பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வரைக்கும் தேர்தலுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல நடந்த டென்மார்க் ரிக்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டளிச்சு தங்களோட போராட்டங்களுக்கு முடிவு கட்டின இந்த பெண்கள் போராட்டத்தோட வெற்றியில் கிடைச்ச வாக்கு நாம உலக பெண்கள் இயக்கம் அதாவது அஞ்சல் தலை தலைப்பிலையும் அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் அதாவது எலெக்ஷன் இன் அ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்